وأشهد أن محمداً عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً كثيراً عما ظهر فيا حباد الله فاتفوا الله واتعون يقول الله سبحانه وتعالى في كلامه العزيز يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلقا منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله تعالى عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم وما يتى الا الله ورسوله فخذوا فوزا عظيما وقال النبي عليه الصلاه والسلام فان صدق الحديث كتاب الله அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு பல சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் அவனுடைய சோதனைகள் பலதரப்பட்ட பல ரீதியில் மனிதர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய உடம்பு ரீதியாக அவர்களுக்கு சோதனை இருக்கின்றது விதவிதமான நோய்களை கொடுத்து அல்ல அவர்களை சோதிக்கின்றான் இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பொருளின் மூலமாக அவருடைய சம்பாத்தியத்தின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் சோதனைப்படுத்துகின்றான் இன்னும் சிலரை எடுத்து பார்த்தால் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளின் மூலமாக அவர்களுக்கு சோதனை வருகிறது இவ்வாறே பார்க்கும் பொழுது பல ரீதியில் பலதரப்பட்ட வகையில் அவர்களுக்கு நாளுக்கு நாள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது குரானில் அல்லா குறிப்பிடும் பொழுதோ இன்னமா அம்வாலுக்கும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றது அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையானவர்களே எந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கின்றானோ அந்த சொத்து செல்வம் அந்த பணம் காசி இவைகளை அவர் அல்லாவுக்கு விருப்பமான வழிகளில் செலவடும் செலவிடும் பொழுதோ அதை நல்ல பல காரியங்களில் செலவழிக்கும் பொழுதோ அதில் அவருக்கு ஒரு பெரும் நேமத்தாக அருளாக மாறுகிறது யாரெல்லாம் இந்த செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் பணத்தை பெற்றவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் அந்த பணத்தை அல்லா விரும்பாத வழிகளில் அல்லாவுடைய வெறுப்பையும் கோபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வழிகளில் யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ அது அவர்களுக்கு சோதனை பொருளாக மாறுகிறது அது அவர்களுக்கு சோதனையையும் வேதனையும் உண்டு பண்ணக்கூடியதாக அமைகிறது அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே செல்வம் கொடுத்தப்பட்ட நாம் இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நாம் எப்படி நம்முடைய உலக வாழ்க்கை இந்த டெம்பரி வாழ்க்கை தாங்க ஒரு ஒரு நிலை ஒரு வாழ்க்கைக்கு நாம் எப்படி அதை எடுத்துக்கொண்டோ நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோமோ இதே போன்று நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்கு நாம் சேமிப்பாக இந்த படங்களை நாம் அனுப்ப வேண்டும் நம்முடைய சொத்தில் இருந்து இருக்கக்கூடிய நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தை வைத்து அல்லாவுடைய செலவழித்தோம் என்றால் நாளை மறுமையில் நமக்கு நாளை மறுமையில் விலை மதிக்க முடியாத நாம் அங்கு போய் பார்த்தால் இன்னும் யோசிப்போம் எப்படி யோசிப்போம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் கொடுத்திருந்தால் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களில் அல்லாவுடைய மாளிகைக்கு இந்த கற்றுக்கொள்ள கூடிய குறானையும் அகிலையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இவர்களுக்கு நாம் செலவழித்திருந்தால் இன்னும் பெரும் நன்மையை நான் சம்பாதித்திருக்க முடியுமே என்பதாக யோசிப்பான் அன்புக்குரிய அல்லாவுடைய நன்றி இன்று நாம் என்ன என்ன சொல்கின்றோம் எனக்கு கொழும்பில் ஒரு பெரிய வீடு இருக்கிறது அங்கு இரண்டு பில்டிங் இருக்கிறது சண்டியில் ஒரு வீடு ஜப்பானில் ஒரு வீடு அதே மலேசியாவில் ஒரு வீடு இப்படியாக நாம் சம்பாதித்த பணத்தின் மூலமாக இவைகளை வாங்கி வைத்து நாம் சந்தோஷப்படுகின்றோம் இதே போன்றுதான் நாளை மறுமையில் எனக்கு சேமிப்பாக நான் அனுப்பியிருக்கின்றேனே அதை வைத்து அவர் சந்தோஷப்பட வேண்டும் விடயத்தை அல்லா விட்டால் என்ன சொன்னான் அல்லா செல்வந்தன் என்று சொன்ன ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கும் என்றால் காரூன் தான் அல்லாவை நிராமரித்தவன் என்று கூட அல்லா புறக்கணிக்கவில்லை அந்த பெரிய செல்வந்தனாக இருந்த பொழுது அவனை என்ன சொன்னார்கள் எந்த சொத்து செல்வங்களை அல்லாஹ் உனக்கு தந்தானோ அந்த செல்வத்தில் இருந்து மறுமையுடைய வீட்டை நீ தேடிக்கொள்வாயாக மறுமையுடைய வீட்டை நீ தேடிக்கொள்வாயாக என்பதாக அவர்கள் அந்த விடயத்தை வைத்திருக்கின்றான் நீங்கள் நன்மையை நாடி எதெல்லாம் உலகத்தில் செலவு செய்கின்றீர்களோ உங்களுக்காக வேண்டி எதையெல்லாம் நீங்கள் முற்படுத்துகின்றீர்களோ அவைகளை நாளை மறுமையில் அல்லாஹூ தாலாவிடத்தில் சிறந்ததானோ கூலியால் மகத்தானதாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் பெற்றுக் அதனுடைய பெருமதி சொல்லி முடிக்க முடியாது அன்பு கூறி அல்லாவுடைய ஆனால் இன்று நாம் உலகில் சம்பாதிக்கின்றோம் பொருளை தேடுகின்றோம் ஆனால் அவைகளை நல்ல வழிகளில் செலவழிக்கக்கூடியவர்கள் நம்மில் சொற்ப மனிதர்களாக இருக்கிறார்கள் சில மனிதர்கள் என்பதாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் செலவழிப்பது அல்லாஹுக்காக வேண்டி அவருடைய செலவினங்களில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால் எல்லா நிலைமைகளிலும் அள்ளி அள்ளி செலவழிப்பார்கள் அல்லாவுக்காக வேண்டி கொடுப்பார்கள் பெரும் நேமத்தாக இந்த சொத்தை செலவழிக்க வேண்டும் பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக செலவழிக்கிறார்கள் கணியசுபுரி அல்லாவுடைய நடிகார்களே இந்த டெம்பரி வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நமக்கு எத்தனையோ வகையான சில வீடு இருக்கிறது உதாரணமாக எடுத்து பார்த்தால் அதாவது ஒரு பில்டிங்கில் நான் இருக்கின்றேன் ரெண்ட்டுக்கு இருக்கின்றேன் அந்த ரெண்டை கட்டாவிட்டால் என்னை வெளியே போக சொல்லுவார்கள் இன்சூரன்ஸ் கொடுக்கின்றேன் இது போல எத்தனையோ டெக்ஸ்களை நாம் கொடுக்கின்றோம் ஏன் கொடுக்கின்றோம் அதை சரியான நான் நிறைவேற்றாவிட்டால் எனக்கு ரெசிடென்ட் கார்டு கிடைக்க மாட்டாது எனக்கு இந்த நாட்டில் இருக்க முடியாது என்னுடைய ஏதோ ஒரு நினைத்து அதற்குரிய எல்லா விடயங்களையும் நாம் கொடுக்கின்றோம் கணியத்துக்குரிய அல்லாவுடைய நிலையார்களே இது ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காக வேண்டி நாம் அதை செய்கின்றோம் ஆனால் மறுமையுடைய வாழ்க்கை இருக்கின்றதே அது அழுவே முடிவே இல்லாத அவர்கள் தங்களுடைய இந்த ஹதீத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பணம் என்னுடைய சொத்து என்னுடைய என்னுடைய என்பதாக சொல்லுகிறார்கள் அவனுக்கு சொந்தமானது மூன்றே மூன்று பகுதி தான் அவனுக்கு சொந்தமானது திண்டு முடிச்சானோ இது ஒரு வகை இது இவனுக்கு சொந்தமானது அதே போல அவன் அதன் பிறகு இவைகள் எல்லாம் நாளை வறுமைக்காக வேண்டி முட்படுத்தினானோ தான தர்மம் செய்தானோத்தல் கொடுத்தானோ இதுவும் அவனுக்கு சொந்தமானது ார்கள்ாதித்தார் சேர்த்தார் பணத்தை நாளை மறுமையை மறந்துவிட்டார் மறந்தார் அல்லாவுடைய பொருத்தத்தை மறந்தார் இவர் சம்பாதித்த அத்துணை செல்வங்களும் அப்படியே இந்த உலகத்தில் இவரை விட்டு பிரித்து விடும் இவர் வெறும் கையுடன் செல்வார் இவருக்கு சொந்தமாக கருதப்பட மாட்டாரே அன்புக்குரிய அல்லாவுடைய மததியார்களே நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம் கொடுக்கும் கரமாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய சக்திக்கு ஏற்ப நாம் பெரும் கையுடன் இந்த நாட்டுக்கு வந்தோம் யாரும் பணம் கொண்டு வரவில்லை யாரும் தொழில் தெரிந்து அவருடைய அருளின் காரணமாக நமக்கு ஏதோ ரீதியில் அல்லா தொழில் செய்யக்கூடிய பாத்தியத்தை தந்திருக்கின்றான் குரானை எடுத்து பாருங்கள் எங்கு பார்த்தாலும் எங்குனாலும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் நான் தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் நான் தந்ததிலிருந்து நீங்கள் நல்ல வழியில் செலவழியுங்கள் என்பதாகத்தான் நல்லா சொல்லுகின்றான் என்பதாகத்தான் நல்லா சொல்லுகின்றான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த நீங்கள் இரவு பகலாக சம்பாதித்த நீங்கள் நீங்கள் நீங்கள் உங்களுடைய பரம்பரையாக கிடைத்தார்களே செலவு செய்யும் பொழுது நாம் கஞ்சர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய வழியில் செலவழித்து பாருங்கள் அது மிக பெரும் என்னுடைய வயிற்றுக்கு கூட நான் தின்னாமல் வேளா வேலை சாப்பிடாமல் பணத்தை சேகரிக்கின்றான் மனிதன் பணத்தை சேகரிக்கின்றான் அடுத்தவருடைய பொக்கெட்டை நாடுகிறார் ரெண்டு பேர் பிரயாணம் செய்கிறார் அவர் ஆயிரம் ரூபாய் செலவழித்த நாளைக்குரிய அப்படி இருக்கக்கூடாது சதக்காக்கள் தான தர்மங்கள் மனிதனுடன் பின்னி பிணைந்திருக்க வேண்டும் நாம் எப்படி சதக்கா செய்கின்றோம் எப்படி தான தர்மம் செய்கின்றோம் ரமதானுடைய மாதம் வர வேண்டும் அது வந்துவிட்டால் நாம் தான பெரும் எப்பொழுது ரமதான் நம்மை விட்டு போகின்றதோ அதோடு நம்முடைய தான தர்மங்கள் அப்படியே மூடி வைக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே அப்படி அல்ல நம்முடைய தர்மங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் அது நிலையானதாக இருக்க வேண்டும் அந்த மருமையுடைய வீட்டுக்காக வேண்டி நாம் நாளுக்கு நாள் அனுப்ப வேண்டும் அன்புக்குரிய அல்லாவுடைய நாம் ஒருபோதும் கண்டர்களாக இருக்க கூடாது இதில் யாருடைய அல்லாவுக்காக வேண்டியிருக்கின்றதோ அவர் தான் அல்லாவிடம் உயர்ந்தவராக இருப்பார் அல்லாவிடம் உயர்ந்தவராக இருப்பார் தென்னியமானவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கஞ்சப்படாதீர்கள் கஞ்சத்தனம் உடையவர்களாக இருக்காதீர்கள் ஒத்தப்பு சுக சுமன் காண கவுலக்கும் நீங்கள் கஞ்சத்தனத்தை பயந்து கொள்ளுங்கள் கஞ்சத்தனத்தை பயந்து கொள்ளுங்கள் அந்த உங்களுக்கு முன்னால் வந்த மக்களை இந்த நாசத்தில் அழிவில் போட்டுக் கொண்டது அவர்கள் செய்த அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாகத்தான் அவர்கள் அழிந்தொழிந்து போனார்கள் எனவே நீங்கள் கஞ்சத்தனத்தை பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய அல்லாவுடைய பாதுகாத்துக் கொண்டாரோ அவர் தான் மிகப்பெரிய வெற்றியாளராக அல்லாவிடம் கருதப்படுவார் அன்புக்குரிய அல்லாவுடைய நிலடியார்களே சொத்து என்பது பணம் என்பது இந்த காசு என்பது அல்லாவுடைய ஒரு நியமத்தாக நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய நாம் அல்லாவை அதிகமாக பயப்பட வேண்டும் இந்த நேமத் என என்னிடம் வருகிறது இது அதை வைத்து அல்லா என்னை சோதிப்பானோ தெரியாது என்பதாக ஒவ்வொரு மனிதனும் விளங்க வேண்டும் இமாம் முஸ்லிம் அவர்கள் ஒரு அதி பதிவு செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல்களை சேர்ந்த மூன்று மனிதர்கள் இருந்தார்கள் அதில் ஒரு மனிதர் வெண்குஷ்டம் உடையவர் உடம்பெல்லாம் பார்ப்பதற்கு அசிங்கமானவர் அவருடைய உடம்பில் வெண்குஷ்டம் இருந்தது மூன்றாவது ஆரம்பித்தான் சோதிக்க ஆரம்பித்தான் இந்த மூன்று பேரிடமும் அல்ல ஒரு மலக்கை அனுப்பினான் ஒரு மலக்கை அனுப்பினான் அந்த உடைய மனிதரிடம் மலக்கு வந்தார் வந்து முதலாவது அவரிடம் கேட்ட கேள்வி இந்த உலகத்தில் உனக்கு விருப்பமானது உனக்கு விருப்பமானது என்பதாக கேட்டார் அந்த மனிதர் சொன்னார் எனக்கு அழகான தோற்றம் கிடைக்க வேண்டும் உடம்பு பசுந்தாக இருக்க வேண்டும் அதே என்னுடைய தோல் அழகாக இருக்க வேண்டும் அழகான கலர் அழகான தோற்றம் கிடைக்க வேண்டும் அப்படியே அவருக்கு அல்லா முத்தால் அழகான தோற்றத்தை அல்லா கொடுத்தான் பிறன் கேட்டார் மலக்கு இரண்டாவது விடயம் எதை முன்வைத்தார் இந்த உலகத்தில் செல்வத்தில் உனக்கு எது மிக விருப்பமாக இருக்கிறது உனக்கு எந்த செல்வம் உலகத்தில் உனக்கு விருப்பம் எனக்கு ஒகம் இருக்கும் இந்த உலகத்தில் பிறகு சொல்லுகிறார் அது தபு குறைதாவது எல்லா அவர்கள் அவருக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது சினை ஒட்டகம் அது ஈன்றது பெரும் ஒட்டகம் மந்தியாக மாறியது வந்தார் இரண்டாவது அந்த இடம் எது விருப்பம் இல்லாமல் ஆக வேண்டும் இந்த அசிங்கமான தோற்றம் என்னை விட்டு போக வேண்டும் எனக்கு அழகான முடி கிடைக்க வேண்டும் மலக்கு தன்னுடைய அப்படியேவினா் நிறம் கொடுக்கப்பட்ட பெற்றுக் கொண்டார் அல் பகர் மாடு ஒரு குட்டி போடக்கூடிய மாட்டை கொடுத்தார் பிறகு அது பெரும் மாட்டு மந்தியாக மாறியது மூன்றாவதாக அந்த குருடரிடம் வந்தார் வந்து கேட்டார் அந்த மனிதர் சொன்னார் மலக்கு தன்னுடைய கையினால் தடாவினார் பார்வை கிடைத்த கிடைத்தது கேட்டார் அயுஷையின் உலகத்தில் உனக்கு என்ன பொருள் விருப்பம் உலக ஆட்டை உனக்கு எது விருப்பம் சொன்ன எனக்கு வந்து ஆடு விருப்பமாக இருக்கிறது ஒரு ஆடு ஆட்டு மந்தையாக இருந்தது இந்த மூன்று மனிதர்களும் உலகத்தில் வாழ்ந்தார்கள் அதே மலக் அல்லா முத்தாலா முதலாவது மனிதருடைய தோற்றத்தில் அனுப்பினான் பெண்குஷ்டம் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் அனுப்பினான் சும்மா அத்தா அல் தோற்றத்தில் ஆரம்ப நிலையில் அந்த வெண்குஷ்டமுடைய மனிதர் இருந்தாரோ அதே தோற்றத்தில் இந்த மலர் வந்தார் வந்து நான் ஒரு ஏழையாக இருக்கின்றேன் வெண்குஷ்டம் இருக்கின்றேன் என்னுடைய பிரயாண செலவுக்கு எதுவும் இல்லை அல்லா உனக்கு தந்திருக்கின்றான் ஒரு இதைத்தான் இன்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வம் அவன் மூலமாக கிடைத்தது என்று என்ன சொல்லுகிறார்கள் இதே வார்த்தையை அந்த மனிதர் சொன்னார் எங்களுடைய பரம்பர பரம்பரையாக கிடைத்தது முயற்சி செய்து விட்டு விட்டு உன்னுடைய தேவையை நான் எப்படி பூர்த்தி செய்வது உனக்கு எப்படி நான் ஒட்டம்தருவது என்பதாக கேட்டபோது அந்த மனக்கு சொன்னார் இல்லை இல்லை நீ இப்படியான நிலைமையில் இருந்தாய் ஒரு ஒருவே வெண்குடையோம் என்று சொன்ன பொழுது அந்த மனத்தில் சொன்னார் நீ பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு ஆக்கி வைப்பானாக இதே போன்று அந்த இரண்டாவது வலுத்த மனிதரிடம் வந்தார் வந்து சொன்னார் ரஜினூ மிக நான் ஒரு ஏழையாக இருக்கின்றேன் பிரயாணம் செலவு கொண்டும் இல்லை எனவே எனக்கு வந்து உன்னுடைய பூர்த்தி செய்வது என்பதாக கேட்டபொழுதோ அந்த மனிதர் சொன்னார் இலகத்தில் மக்கள் உன்னை வெறுத்தார்கள் வழுக்க தலையுடையவனாக இருந்தாய் அலம் கோலம் உள்ளவனாக இருந்தாய் அப்பொழுது மக்கள் வெறுத்தார்கள் அல்ல அவனுடைய அருளின் காரணமாக உன்னை செல்வ சீமான ஆக்கினான் என்று சொன்னும் இல்லை இது நான் சம்பாதித்த பணம் என்னுடைய பணம் என்பதாக சொன்ன பொழுது உரைப்பவனாக இருந்தால் அல்லா உன்னை பழைய நிலைமைக்கு ஆக்குவனாக என்பதாக சொல்லிவிட்டு மூணாவது வந்தார் வந்து கேட்டார் உன்னுடைய ஆட்டு மந்தைகளில் ஒரு ஆட்டை தருவாயாக நான் ஒரு ஏழையாக இருக்கின்றேன் இனுடைய செலவுக்கு தேவை ஒரே ஒரு ஆடு என்பதாக அல்லாஹ் உனக்கு திருப்பி தந்தானோ அந்த பார்வையை தந்த அல்லாவுக்காகவே நீ உன்னிடம் கேட்கின்றேன் எனக்கு தருவாயாக என்று சொன்ன அந்த மனதை சொன்னார் இளைய நான் ஒரு கண் குருடனாக இருந்தேன் சமுதாயத்தில் மதிக்கப்படாதவனாக இருந்தேன் அல்லா எனக்கு விரும்பியதை எடுத்துட்டு போ விரும்பியதை விட்டுவிடு என்று சொன்ன பொழுது மலக் துளித்தோம் அந்த தேவையில்லை உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லா உங்கள் மூணு பேரிடமும் என்னை அனுப்பினான் ஆனால் அல்லாஹ் உன்னை குறிஞ்சிக் கொண்டான் உன்னுடைய ரெண்டு தோழரும் அல்லாவுடைய போர்க்கத்துக்கு பகரமாக அல்லாவுடைய கோபத்தையும் சோதனையும் சம்பாதித்தார்கள் எனவே உன்னுடைய பணத்தை நீயே வைத்துக்கொள் என்பதாக மலர் அப்படியே திரும்பி சென்றார் அன்புக்கு அருளாக விளங்கி அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று மத்திய மதரசாவுக்கு நல்ல பல காரியங்களுக்கு இன்று நாம் எத்தனை பேர் நாம் அதற்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எல்லா நிலைமைகளிலும் செலவழிக்க கூடியவர் அழகான முறையில் காப்பாற்றை கிளீன் பண்ணி வைக்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் என்னுடைய பங்களிப்பு இந்த மசிதிக்கு என்னவாக இருக்கிறது நான் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தினால் இதை நான் மசிதிக்கு எவ்வளவு கொடுக்கின்றேன் பார்க்கும்போதோ அதிகமானவர்கள் அதை அப்படியே புறம் முது காட்டி செல்கிறார்கள் அன்புக்குரிய மாதமும் என்னுடைய பணத்தில் இருந்து மசிதக்காக வேண்டி இந்த பணத்தின் மூலமாக ஒரு டிசு பேக்கெட் வாங்கட்டும் என்னுடைய பணத்தின் மூலமாக ஒரு தண்ணி பொட்டில் வாங்கட்டும் இதை எத்தனை பேர் குடிப்பார்கள் கண்ணியமானவர்களே இதற்காக வேண்டி என்னுடைய பணங்கள் செலவழிக்கப்படணும் அப்படி பணம் செலவழிக்கப்பட்டால் இதில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது நாம் ஆரம்பத்தில் கொடுப்பதன் மூலமாகத்தான் வெகுமதிகள் அதிகமாக கிடைக்கும் போக போக பிறகு கொடுக்கும் பொழுது அதனுடைய அந்தஸ்து குறைஞ்சு கொண்டே போகும் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லது கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள் மசிதுடைய கலெக்ஷனுக்காக வேண்டி பின்னால புக்ஸ்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மசிதுக்காக நான் அல்லா உட்காங்க வேண்டும் என்னுடைய பணத்திலிருந்து ஒரு பகுதியை நான் போட வேண்டும் இது வரணும் இது சொல்லி சொல்லி நம்மிடம் நம்முடைய நாட்டுகள் தேய்ந்து விட்டதை தவிர மக்கள் இன்றே கஞ்சர்களாக இருக்கிறார்கள் ஆனால் மாஷா அல்லா வீணான காரியங்களுக்கு எவ்வளவு பேர் செலவழிக்கிறார்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது நாம் ஒரு அல்லா தந்த பணத்தை அல்லாவுடைய பொருத்தத்தில் செலவழிக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கா நம் அனைவருக்கும் தொகை செய்வான